எ எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பதுதான் கடவுளுக்கு இந்த குரல்ல சொல்லப்படுற லட்சணம் இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையானது இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை இந்த உடம்பை ரொம்ப சுகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் தேவைகள்லாம் கூடிக்கொண்டே போகிறது அது அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன நாம் உயர்ந்த வாழ்க்கை தரம் அதாவது உடம்ப நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணினாலும் கூட உயர்ந்த சிந்தனையை நாம் ஏம் நட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த சிந்திக்கிற முறையில் வந்தால் தான் இந்த கருத்துக்களை முறையாக புரிந்து முடியும் நம்முடைய ஆசை வந்து சமுதாயத்துக்கு கேட்டுக்கு காரணமாக கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இத்தனை உலக பொருட்கள் இருக்கின்றது அளவுக்கு மீன் ஆசை இல்லாமல் வாழை கற்றுக்கள் தான் தபஸ் பேராசைப்படக்கூடாது நியாயமான ஆசையெல்லாம் சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாழை கற்றுக்கிறது இந்த உலகத்தில் ஏராளமான பொருள்கள் இருந்தாலும் நமக்கு தேவையானதை மாத்திரம் பயன்படுத்தி நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்கிறது சிறந்த தபஸு ஆசைங்கிறது ஐம்பொறி வழியாகத்தான் போகிறது எல்லாருக்கும் இந்த புல இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற தான் மேலோங்கி இருக்குது நிறைய பேருக்கு உழைக்கிறதுக்கு ஆசை இல்லை படிக்கிறதுக்கு ஆசை இல்லை நிறைய அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கவர்ச்சிக்கரமாக இருக்குது இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு நல்ல பக்குவம் மனப்பக்குவம் வேணும் புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்பது ஆண்டோருடைய சிறந்த உபதேசம் ஒரு நல்ல சிறந்த துறவி அறிவுள்ள ஒரு துறவியானவர் அல்லது அறிவுபூர்வமாக துறவு வாழ்க்கை மேற்கொண்ட ஒருவர் உடலையும் உள்ளத்தையும் ஆள்றார் புலநடுக்கத்தின் மூலம் அவர் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார் உடலிலும் உள்ளத்திலும் சொல்லிலும் ஒளி மேலோங்கி இருக்கிறது அவருக்கு அதனால தான் சன்னியாசிகளை பார்த்து துறவிகளை பார்த்து மகாராஜ் அப்படின்னு கூப்பிடுறோம் அவருக்கு ஒரு நாடும் கிடையாது ஒரு மந்திரியும் அவருக்கு சகாயத்துக்கு இல்லாட்டா கூட அவர் உடலையும் உள்ளத்தையும் ஆளுறதுனால அவரை மகராஜுங்கிறோம் அதனால தான் ஆண்டின்னு பேர் உடலையும் உள்ளத்தையும் அறிவுபூர்வமாக ஆளுகின்றவனுக்குத்தான் ஆண்டி பண்டாரம்னு பேர் பரிமேலழகர் பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படினுங்கிறதுக்கு பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவர் அதாவது ஆசை இல்லாதவர்னு பொருள் சொல்லியிருக்கிறார் ஆசைங்கிறது உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு உணர்ச்சி ஆசையை அறிவினால ஒழுங்குபடுத்திக்கணும் சில பெரியோர்களெல்லாம் ஆசை சீரமைப்பு என்று நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துகிறார்கள் அதில் சென்று நாம் ஆசைகளை எல்லாம் நாம் எவ்வாறு சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசையினால விளையக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு ஆழமான மனசில் அதை பதிய வைக்கணும் கடவுளை வழிபட்டால் தான் பூஜை பண்ணி வழிபட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாத்தான் ஆசைகளையெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்தி ஆசைகள்லேருந்து விடுபட முடியும் ஆசையில்லாத ஆண்டவனை வழிபட்டால் தான் நமது ஆசைகளையெல்லாம் நாம் நெறிப்படுத்திக்க முடியும் மக்களிடையே அதாவது ஜனங்கள்கிட்ட இருக்கிற தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கேன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றின விபூதியை பற்றி சொல்கிற போது சொல்கிறார் அறத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம ஆசை வந்து தர்மமாக இருக்கணும் தர்மத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் மனுஷன் ஆசையினாலேயும் எதிர்பார்ப்புகளாலேயும் தான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் புத்தர் பெருமான் நம்முடைய ஆசையோட நீளம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தூரமாகும் கடவுள்னா ஆனந்தம் நிம்மதி அப்படி அர்த்தம் பண்ணிக்கும் ஆசை அதிகமாக இருக்கிறவனுக்கு நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது இந்த அளவில் நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் மேலும் கருத்துக்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம் ஒரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்